பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி தத்துவ விளக்கப்படலம் கைவல்லி நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் எண்பத்தி நாலாவது பாடல் அனுபவானந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகீண்டமாயி தனு கரணங்களாதீ சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண நனவினில் சுழுத்தியாயி நன் மகன் ஸ்வாவமானான்பாவமானான் குருநாதர் பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக உணர்த்தி அந்த பரம்பொருள் நீயே என்பதை திரும்ப திரும்ப பல கோணங்களிலே உபதேசித்ததினால் குரு சொன்ன முறைப்படி அவன் ஆழ்ந்து சிந்தித்து தான் பரம்பொருள் என்பதை நன்றாகவே உணர்ந்து கொண்டான் அப்படி உணர்ந்து கொண்டதினால் அதைத்தான் இந்த எண்பத்தி நாலாவது பாடல் சொல்கிறது தேகமான சர்க்குருவும் காண தேகமானங்கிறதுக்கு அவர் சொல்கிறார் அருளே திருவுருவான குருவும் காண சர்க்குரு பார்க்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நனவனில் சுழுத்தியாகி அவருடைய சந்நிதியிலேயே அப்படிங்கிறான் அதாவது அவருடைய சந்நிதினு அர்த்தம் பண்ணலாம் அருளே திருவுருவான அனுகிரகத்தினால் அர்த்தம் குருவினுடைய அனுகிரகத்தினால் அனுகிரக கட்டாட்சத்தினால் அனுகிரக கட்டாகத்தினால் நனவினில் சுழுத்தியாகி நனவில் சுழுத்தி உடையவனாய் நனவுங்கிற நனவில் சுழுத்தியை தான் நேற்றைக்கு விளக்கி சொன்னேன் அதாவது இது இவர் வந்து உரையாசிரியரே யோகத்தில் தான் அர்த்தம் சொல்கிறார் இவர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் பஷ்யன்னு ஸ்ருண்வன் ஸ்பிருஷன்னு ஜிக்ரன்னு அஷ்ணன்னு கச்சன்னுலாம் சொல்லியிருக்கார் அவன் எல்லாம் விவகாரம் பண்ணுறான்ட்ருக்கார் கிருஷ்ணர் எந்த விவகாரம் பண்ணினாலும் அந்த இதுலேயே வரப்போகிறது சில பாடல்கள்லாம் அப்படி வரப்போகிறது என்ன விவகாரம் பண்ணினாலும் அவன் வந்து குணங்கள் குணத்தில் பிரவர்த்திக்கிறதுன்னு சொல்லி அது நான் பண்ணுறது இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் உறுதியாக இருக்கான் குணா குணேஷு வர்த்தன்தே இந்திரியாணி இந்திரியார்த்து வர்த்தன் இது இது ஜாத்வா நைவ கிஞ்சித் கருமி இது மன்னேத அவன் நான் ஒன்றும் செய்யறது இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறான் ஆத்மா அகர்த்தா அகம் அகர்த்தா இந்திரியங்கள் தான் விஷயங்களில் பிரவர்த்திக்கிறது நாம் பிரவர்த்திக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறத நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் இந்த தூங்காமல் தூங்கின்னு சொல்கிற மாதிரி இந்த நனவினில் சுஷுப்தி நனவினில் சுசுக்தின நனவுன்னா விவகாரம் பண்ணுறான் காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டுருக்கான் சுசுக்தின்னா என்ன அர்த்தம் அந்த விவகாரம் மித்யாங்கிற ஞானத்தில் உறுதியாக இருக்கான் பிரம்மந்தான் சத்தியம் விவகாரம் எல்லாம் மிச்சியா கர்மா மித்யா கர்த்தா மித்யா கர்மஃபலம் மிச்சியாங்கிறதுல திருடமாக இருக்கான் இதை கீதையை வைத்துக்கொண்டு நாம் இந்த அர்த்தம் சொல்கிறோம் அதாவது எ எட்டாவது ஒன்பதாவது ஸ்லோகமும் ஏழாவது எட்டாவது ஸ்லோமும் அஞ்சாவது அத்தியாயத்தில் வருது நச்சித் கரமீதி யுக்தோ மன்னேத்து தவவித்து பசியன் சிணுவன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன் நஷ்ன் கட்சன் ஸ்வன்ஸ்வசன் பிரலபன் விசன் கிருணன் உன்மிஷன் நிமிஷன் அப்படி இந்திரிய அணிஇந்திரியே வர்த்த அப்படி சொல்லி தெளிவாவே கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் எல்லா விவகாரம் பண்ணுறாங்கிறார் சாப்பிட்றான் மலங்கழிக்கிறான் பேசறான் அரட்டடிக்கிறான் அப்படியே சொல்லிடுற பிரலப்பன் விசன்ணன் உண்மிஷன்னு கண்ணை மூடுறான் கண்ணை தரகிறான்னு விட்டார் நிமிஷன்னு அப்படி இந்திரியானி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே அப்படி சொல்கிறது ஒரு அர்த்தம் இது வந்து யோகத்தோட தொடர்பு இல்லாது ஆனால் இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் தனது ஸ்வபாவரூபமாயினான் என்றவாறு சமாதியில் இந்திரியங்கள் தனது காரணமான அஜானத்தில் சுழுத்தியில் போல் லீனமாகாமல் தத்தம் கோடகைகளிலே இருத்தலானும் அங்கனம் இருப்பினும் விஷயானுபவ ரூபமான பகிர்முக விற்பி அவைகளுக்கு இன்மையானும் சமாதி நனவில் சுழுத்தியாம் எப்படி சொல்கிற பாருங்கள் அதாவது சுஷுப்தியில் சுஷுப்தியில் இந்திரியங்கள்லாம் அக்ஞானத்தில் போய் லயம் ஆயிடுறது ஆனால் சமாதியில் வந்து இந்திரியங்கள்லாம் அந்தந்த கோலகத்தில் தான் இருக்குது அக்ஞானத்தில் போய் லயம் ஆகிடுறதில்ல அந்த காரண சரீரத்தில் போய் லயமாகிறதுல ஆனால் அது என்ன ஆகுறது விற்பி பகிர்முக விறத்தியும் இல்லை பகிர்முக விறத்தியும் இல்லை அஜானத்தில் போய் லயமும் ஆகிறது இல்லை ஆனால் அங்கங்கே இருக்கு அதுதான் நனவில் சுஷுக்தின்னு யோக யோக யோக ரூபமான அர்த்தம் சொல்கிறார் அவர் அதனால் அவைகளுக்கு இன்மையாலும் சமாதி நனவில் சுழுத்தியாம் நனவில் சுழுத்தியாகி என்றதற்கு உதாரணம் வாசிஷ்டம் அதெல்லாம் சொல்கிறார் அவ்வளோ இப்போ நம்ம ரெண்டு அர்த்தம் வச்சுட்டுருக்கோம் நனவில் சுஷுக்திங்கிறத நான் சொல்கிற அர்த்தமும் நீங்கள் நனவுன்னு என்ன அர்த்தம் விவகாரா சுஷுக்தின்னு எனர்த்தம் விவகாரே சத்தியத்துவ புத்தி நாஸ்தி ரியாலிட்டி கிடையாது ஆனால் விவகாரம் பண்ணிட்டுருக்கலாம் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் எதுக்கும் இது பண்ணுறது கிடையாது எல்லா தர்மத்துக்கோ அதர்மத்துக்கோ இருமைகளை சத்தியம் என்றே கருதுவதே கிடையாது ராத்திரியோ பகலோ லாபமோ நஷ்டமோ முதுமையோ இளமையோ என்னவா இருந்தாலும் சரி அதுக்கு தாத்பரியே கிடையாது மிச்சா அப்படிங்கிறது தாருட்யம் இருக்குது அது நனவில் சுசுக்தின்னு நம்ம சொல்ல முடியும் சுசுப்தின்னா என்ன அர்த்தம் சுசுப்தி அவஸ்தையில் வந்து உலக விஷயங்கள் எதுவும் உள்ளத்தை போய் ஒன்றும் பண்ணுறதில்லை சுசுப்தி அவஸ்தையில் ஜாக்கிரதாவஸ்தையில் ஞானத்தினால ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணிவிடும் அதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு நல்ல ஸ்லோகம் சன்னியாசிகள்லாம் தூங்குகிற போது சொல்கிற ஸ்லோகம் அறியாமையினால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறிவினால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது துரியம் எனப்படுகிறது இது தன சந்யாசிகள் தூங்குகிற போது சொல்லிடும் மோகேன விஸ்மிருத்தே திருஷ்யே சுஷுப்திரனுபூயத்தே போதேன விஸ்மிருத்தே திருஷ்யே துரியம் அறியாமையால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது உறக்கம் எனப்படுகிறது அறிவினால் உலகம் மறக்கப்படும் பொழுது அது துரிய அவஸ்தை என்றும் சமாதி என்றும் நனவீனில் சுழுத்தி என்றும் தூங்காமல் தூங்குவது என்றும் கூறப்படுகிறது ஆனால் உரையாசிரியர் யோகத்தை ஏன்னா வித்யாரண்ய சுவாமிகளுடைய பரம்பரை வித்யாரண்ய சுவாமிகள் கொஞ்சம் யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் ஆக என்னால் சொல்லப்போனால் யோகத்தினால்தான் ஜீவன் முக்திங்கிற மாதிரியே சொல்கிறார் அவர் விதே முக்தி வேணால் நீங்கள் சொல்கிற ஞானத்தில் கிடைச்சி விடுவோம் ஜீவன் முக்தி கிடைக்காதுங்கிறார் இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மெத்தேடு எந்த மெத்தேடு அதாவது விவகாரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் விவகாரத்துக்கு ரியாலிட்டி கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறோமே அது அவர் ஜீவன் முக்தியாக சொல்கிறது இல்லை அவரோட ஒரு ஸ்கூல் ஆஃப் திங்கிங் ஒரு விதமான திங்கிங் அது அதில் நிறைய அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது ஆகையினால் அவர் அப்படி சொல்கிறார் அதனால் யோகத்தில் இருந்தால் தான் ஜீவன் முக்தி விவகாரம் பண்ணிட்டுருக்கிறப்போ ஜீவன் முக்தி சொல்ல முடியாது ஜீவன் முக்தியுமே அவர் பிரிக்கிறார் இப்போ நம்ம ஜீவன் முக்திங்கிற அர்த்தம் வச்சுட்டுருக்கிறதுக்கும் அவர் ஜீவன் முக்தி சொல்கிறதுக்குமே அபிப்பிராயபேதம் இருக்குது நம்ம எதோ எதோ ஒரு ஜீவன் முக்தின்னு அர்த்தம் பண்ணிகிட்டு அதுக்கும் அவர் சொல்கிற ஜீவன் முக்திக்குமே வித்தியாசம் இருக்குது அது ஒரு புஸ்த புஸ்தம் எழுதியிருக்கார் ஜீவன் முக்தி விவேகம் ஒரு புக் இருக்குது அந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் வந்து இந்த மாதிரி விசாரங்கள்லாம் வருது ஜீவனுன்னு சொன்னால் உயிரோடு இருந்துட்டுருக்கான் ஆனால் முக்தகான என்ன அர்த்தம் சமாதியில் நிஷ்டையில் இருக்கான் அப்படிங்கிறாரு ஞானத்துக்கு அப்புறம் சிரவண அப்புறம் நிஷ்டையில் இப்படி நம்ம என்ன சொல்கிறோம் ஜீவன் முக்திக்கு என்ன வாழ்ந்துட்டுருக்கோம் விவகாரம் இருக்கோம் ஆனால் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ரியாலிட்டி கொடுக்குறதில்ல சொல்கிறோம் இது ஒரு இது ஒரு வேற்றுமை பிரக்ரியாபேதம் இருக்குது இந்த விஷயத்தில் இப்போ எது சரிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க இப்படி இருக்குது அவ்வளோதான் நீங்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு சமாதி வேணுன்னா சமாதிக்கு போங்க ஜீவன் முக்திக்கு இல்லை தேவையில்லை சுவாமி எங்களுக்கு இந்த இதே திருப்தியாக தான் இருக்குது அப்படின்னா அப்படியே இருந்தவங்க அது உங்கள் சௌரியம் அது உங்கள் சோம்பேறித்தனத்தினாலும் சொல்லப்படாது அது புரிஞ்சு சொல்லணும் எனக்கு சமாதிக்கு சக்தி கிடையாது சோம்பேறித்தனத்தினாலும் சொல்லப்படாது எது நீங்கள் முதல்ல உங்களுக்கு கன்விக்ஷன் வேணும் கரெக்டாக நீங்கள் என்ன சுவாமி சொல்லுவீங்கன்னா கடைசியில் அப்படித்தானே உங்களுக்கு நீங்கள் என்ன நினைப்பேன்னா நான் வந்து யோகம் வந்து முக்கியம் இல்லை சொல்லிடுவேன் யோகம் முக்கியமில்லை ஜீவன் முக்திக்கு யோகம் ஒன்றும் முக்கியம் இல்லை யோகம் இல்லாமலேயும் ஜீவன் முக்தி இருக்க முடியும் சமாதியில் இருந்தாலும் ஜீவன் முக்தியில் இருக்க முடியும் இப்போ சமாதியில் இல்லாட்டாலும் ஜீவன் முக்தியில் இருக்க முடியும் அப்படி ஒன்றும் சாஸ்திரத்தில் எங்கேயும் யோகத்தினால்தான் ஜீவன் முக்தின்னு எங்கேயும் எழுதலை கட்டோபரிஷத்தில் சில மந்திரங்கள்லாம் அப்படி தெரிகிறது லேசாக ஆனாலும் அது பலமான வாக்கியங்களாக எடுத்துக்க மாட்டோம் லாஜிக்கலாகவே யுத்தியுக்தமாகவே புரிகிற போது என்னதுக்கு காணல் நீர் உதாரணம் ஒன்று போகிறோம் நமக்கு காணல் நீர் உதாரணத்தில் கண்ணுக்கு காணல் நீர் தெரியத்தான் செய்கிறது ஆனால் அறிவுக்கு காணல் நீர் இல்லை அதே மாதிரி விவகாரத்துலேயும் பண்ண முடியாது ஏன்னா இவரே அது மாற்றி சொல்லப்போகிறார் பஞ்சதினி இந்த பிரச்சனை இருக்குது பஞ்சதஷினி முதல் பத்து சாப்டரில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சு விடுது யோகமெல்லாம் வந்துவிடுது அவரே மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கு அதனால தான் இது வித்யார் நீர் தான் எழுதினாரான் சந்தேகமாகவே இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ நனவனில் சுழுத்தியாகி நன்மகன் ஸ்வாவமானான் நன்மகன் நல்ல சிஷ்யன்கிறார் நல்ல சிஷியனானவன் ஸ்வபாவமானான் நல்ல சிஷியனானதால் தான் முடியும் எனக்கு குரு வாக்கியத்திலே ஸ்ரத்தா பக்தி இல்லைன்னு சொன்ன அவன் எங்கே புரிஞ்சுக்க முடியும் அதனால் நன்மகன் ஸ்வாவமானான் நல்ல மகனாகிய நல்ல சிஷ்யனாகிய அவன் சுவாவமானான் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் எதுவோ அதுவாக தன்னை நன்கு உணர்ந்து கொண்டான் அவ்வளவுதான் பரம்பொருள் தத்துவமாக தன்னை நன்கு உணர்ந்து கொண்டான் என்பது கருத்து சீடன் அனுபூதியிலிருந்து எழுந்து ஆனந்த பரவசனாய் ஆச்சாரியரை பணிந்து அவரது அருளை வியந்து துதித்து கைமாறு காணேன் எனல் சீடன் அனுபூதியிலருந்து எழுந்தான் இத்தனை நேரம் எங்கே உட்காந்துருந்தான் சமாதியில் உட்காந்துருந்தான் சமாதியில் அவர் சொன்னதெல்லாம் உட்காந்து அவர் சொன்னதெல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஆழமாக யோசித்தான் யோசிச்சு என்னாச்சுன்னா கூட்டஸ்த பிரம்மன் என்னும் நெஞ்சமும் நழுவி அதுவும் நழுவி எடுத்து எல்லாம் விவகாரத்தில் தானே கூட்டஸ்தன் பிரம்மன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு நெஞ்சமும் நழுவி சமாதியிலேருந்து எழுந்தானான் அனுபூதியில் எழுந்து ஆனந்த பரவசனாய் ஆகா எப்படி என்னை ஃப்ரீயாக்கி விட்டீர்கள் நீங்கள் பரிபூர்ணமாக என்ன ஸ்பெஷ என்ன இலங்கிய கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி விட்டீர்களே அவரோட பாஷையிலே சொல்லலாம் இலங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு இருந்த அந்த தனித்தன்மையை அடியோட வேரோடு அழிச்சு விட்டீங்களே அது மாற்றமில்ல மற்றவனுடைய தனித்தன்மையும் பொய்யின்னு புரிந்து கொள்ளும்படி பண்ணிவிட்டீர்களே எல்லோரும் வைத்து கொண்டிருக்கிறது என்ன ஏன் தனித்தன்மை ஒரு மாயத் தோற்றம்னா மற்றவன் தனித்தன்மை என்ன சத்தியமாக வாருகே போகிறது ஒரு ஒருத்தரும் தனித்தன்மையை வைத்து கொண்டு பண்ணுகிறார் அந்த தனித்தன்மை எப்படி சத்தியமாக இருக்க முடியும் ஏன் தனித்தன்மை எப்படி ஒரு பொய்யோ அப்படித்தானே அந்த தனித்தன்மையும் பொய் எனவே தனித்தன்மை என்பதே பொய் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது தனித்தன்மை என்பது மாயத்தோற்றம் இண்டிவிஜுவாலிட்டிங்கிற அர்த்தத்தை சொல்கிறன அந்த இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வேறு ஈகோ வேறையாக நான் பிரிச்சுன்னு ஈகோ இல்லாதவனு கூட இன்டிவிஜுவாலிட்டி இருக்கும் எனக்கு ஈகோ இல்லைங்கிறது என்ன அர்த்தம் அதுவும் ஒரு இன்டிவிஜுவாலிட்டி எனக்கு ஈகோ இல்லைங்கிறது ஒரு ஈகோன்னு சொல்லிவிடக்கூடாது அது வேறு விஷயம் வந்து வாச ஏதோ பகவானோட கிருபையினால குருவோட அனுகிரகத்தினால என் அகங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிது அப்படின்னா தனித்தன்மை இருக்கா இல்லையா அப்பவும் தனித்தன்மை இருக்கிறதா இருக்கு அதெல்லாம் விவகாரத்தில் சொல்லலாம் தப்பு இல்லை தனித்தன்மைங்கிறது ஒரு தோற்றம் தான் தனித்தன்மையை அழிக்கிறதுனா நிறைய பேர் பயமாகவே இருக்குது முடியல ஏன்னா அந்த தனித்தன்மைக்குத்தானே பெருமை வேண்டியிருக்கு தனித்தன்மைக்குத்தானே ஞானம் வேண்டியிருக்கு தனித்தன்மைக்குத்தானே எல்லாம் வேண்டியிருக்கு தனித்தன்மைக்குத்தானே எல்லா விதமான ஆச்சார உபச்சாரங்கள் எல்லாம் அதுக்குத்தானே தனித்தன்மையை தூக்கி எரிஞ்சு விட்டேன் நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் கடாசு ஒரே கடாசு கடாசுன்னா தூக்கி கடாசுன்னா எதனால் தனித்தன்மையை தூக்கி கிடாசு கடாசி விட்டால் எது கடாசு இருக்குன்னா என்ன தூக்கியா போட முடியும் புத்தியினால தூக்கி எரிஞ்சு விட்டுருது அதாவது தனித்தன்மை நம்மக்கிட்ட போயிடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா நாம் எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறது அடையாளம் அதுவும் கஷ்டம் விவகாரம்னு வர்ற போது எது ஒரு சிக்கல் இருக்கு தனித்தன்மை நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்வது எப்படின்னு யாராவது நமக்கு வந்து இன்பமோ துன்பமோ கொடுத்தாலோ தர்மா தர்மமோ விவகாரம் பண்ணினாலோ அதுக்கு நாம் பண்ணுற எதிர்ச்சையில் இருக்கிற ரியாக்ஷன் அதை வச்சு தான் நாம் அதை கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய தனித்தன்மை அழிந்து விட்டதா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் கூட பண்ண முடியும் விவகாரம்னு வர்றபோது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு தனித்தன்மை இருக்குது இல்லைங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விவகாரம் பண்ண வேண்டும் முற்ற திறந்த முனிவராக இருந்துவிட்டால் மௌனமாக இருந்து விடலாம் விசாமல் இருந்து விடலாம் இன்னும் நமக்கு யார்கிட்டையும் இன்னும் விவகாரமே கிடையாது அப்படியே ரோட்டில் போயின்ட்டு இருக்கோம் எங்கேயோ பசிக்கிற போது இப்படியும் கையை தட்டுறோம் இப்படியும் கையை நீட்டுறோம் சாப்பிட்றோம் அப்படியே போயின்ட்டே இருக்கும் யார்கிட்டையும் நமக்கு யாதொரு விவகாரமும் இல்லை யாதொரு பேச்சும் கிடையாது பேச்சும் இல்லைங்கிற போது நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்மளை வந்து யாராவது திட்டினாலும் நம்ம ஒன்றும் அதுக்கு எதிர்ச்செயல் புரிய போகிறது இல்லை நம்மளை யாராவது வாழ்த்தினாலும் அதுக்கு எதிர்ச்செயல் புரிய போகிறதில்லை நமக்கு குளிர் வந்தாலோ வெப்பம் வந்தாலோ அதுக்கும் கூட நம்ம எதிர்ச்செயல் புரிய போகிறதில்லை ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணுது ஆனால் அந்த எதிர்ச்செயல் புரியறதில் கூட அமைதியாக தர்மமாக பண்ணுற போது அந்த தனித்தன்மை நீங்கினதை நம்ம புரிஞ்சுக்கலாம் விவகாரத்தில் என்ன வாய்ஸை ரைஸ் பண்ணி கத்திரம் பாருங்க அப்போ இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக வருதுன்னு அர்த்தம் இல்லை அதே விஷயத்தை வந்து பொறுமையாக வாய்ஸை ரைஸ் பண்ணாமல் ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் வாய்ஸை ரைஸ் பண்ணால் காரியம் நடக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணாலும் சரி ரைஸ் பண்ணிட்டாலும் சரி புண்ணியம் இருந்தால் தான் காரியம் நடக்கும் இல்லையா நமக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம் என்ன நேற்றுக்கு லெட்டர் என்ன இன்னும்மா டைப் பண்ணலை அப்படின்னு கத்துறோம் இன்னும்மா டைப் பண்ணலை இன்னுமா பண்ணி கொடுக்கல எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கத்துகிற போது நம்ம கத்தினாலும் அது அப்படித்தான் நடக்கும் இன்றைக்கி வந்து என்ன நல்ல நாள் ஆச்சே பண்ணலை என்னமா பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்கிற போது அதுவும் அதுலேயும் இருக்குது இல்லை ஏன் அனுபவத்தை தான் சொல்கிறேன் இப்போ வாய்ஸை ரைஸ் பண்ணால் என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ணால் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு வேறு உடம்புலாம் பிபி கூடிடுறது பிபி ஹை லெவலுக்கு போயிடுறது இப்போ வாய்ஸ் கொஞ்சம் நமக்கு தெரியும் தான் இருக்குது என்ன பண்ணுறது அதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணால் வாய்ஸை ரைஸ் பண்ணி காரியம் சாதிக்கிறதை காட்டிலும் வாய்ஸை லோவாக லோவாக வச்சுன்னு பண்ணால் கொஞ்சம் வேலை பண்ணுறதோட தோன்றுறது எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை புரியுறதா நம்ம மெதுவாக பேசினா சத்தமாக பேசுனா பிரச்சனை பெருசாகிடுறது நீயும் சத்தமாக பேச நானும் சத்தமாக பேச ரெண்டு பேரும் சத்தமாக பேசுனா பிரச்சனை கூட்டிடு நீ சத்தமாக பேசினா கூட நம்ம மெதுவாகவே பேசின்ட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆடுத்து சரியான வழிக்கு வந்துடுவேன் அது அதோடைய மகிமை அது இதெல்லாம் விவகாரத்தில் ஏன்னால் நம்ம வேதாந்தம் படித்தா போகாது விவகாரத்தில் அது வந்து அது என்ன சொல்கிறது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை அப்ளை பண்ணுற போது தான் நமக்கு அதோடய மகிமையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் எதிர்ச்செயலில் தான் நமக்கு தனித்தன்மை இருக்கா இல்லையாங்கிறது நம்முடைய எதிர்ச்செயல்கள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தருக்கு இல்லை நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொருத்தருக்கு புரியுமா எனக்கு தனித்தன்மை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு புரியுமா இன்னொருத்தருக்கு புரியுமா என் கண்ணு சரியா தெரியுதா இல்லையான்னு இன்னொருத்தருக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா என் கண்ணு சரியாக தெரியுதா இல்லையா ஏன் வந்து என் வய உடம்புக்குள்ள என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கு தானே தெரியும் அதனால தான் டாக்டர் என்ன பண்ணுறதுன்னு தானே கேட்குறாரு உங்களுக்கு என்ன பண்ணுது என்ன சமாச்சாரம் தானே கேட்குறார் அப்போது எதுக்கு இன்னொருத்தருக்கு அது தெரியவே தெரியாது இந்த தனித்தன்மைங்கிற விஷயத்த பற்றி நல்லா சிந்தனை பண்ணுவோம் மோகேன விஸ்மிருத்தைய திருஷ்யே சுசுப்தின் அனுபவியத்தை போதேன விஸ்மிருத்தைய திருஷ்யே துரியம் அனுபவியத்தை யாரு வேணாலும் வேதாந்தம் படித்தாச்சுன்னா சன்னியாசிக்குன்னு இல்லை சன்னியாசி இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணும் அது வந்து தோ போது மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு தான் படுக்க மகாவிஷ்ணு எப்படி படுத்துகிட்டு அப்படி படுத்துக்கணும் நினச்சின்னு படுத்துக்குவோம் சேஷசாயி சேஷசாயி அகம் பரமாத்மா அப்படின்னு படுத்துக்கணுமா சேஷசாயியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான் நான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கொண்டு படுத்துக்கணும்னு சொல்லி சன்னியாசர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கேன் இப்போ எழுந்துட்டான் எழுந்து ஆச்சாரியரை பார்க்குறான் என்ன அனுகிரகம் பண்ணிவிட்டீங்க என்ன நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன வழக்கத்தில் கொடுத்து கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணினா எதாவது கொடுத்தா தான் நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும்னு தோன்றுறது நமக்கு சாதாரணமாக நமக்கு நமக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணினால் நமக்கு பிரதி உபகாரம் பண்ணணுங்கிறது இயற்கையான ஒரு உணர்ச்சி இல்லையா மொய் வச்சா திரும்ப மொய் வைக்கணும் அதனால் இப்போ வந்து நமக்கு ஒருத்தர் உபகாரம் பண்ணினா திரும்பவும் நாம் அவங்களுக்கு உபகாரம் பண்ணுறதுங்கிற பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இயற்கையாக சாதாரணமாக உண்டாகிறது நிறைய பேர் இருக்குது ஏதோ ஒரு சில எக்ஸப்ஷன் கேஸ் ஒரு வித்தியாசமாக இருந்தால் வாங்குறதுக்கு மாத்திரம்தான் இருக்கும் அவன் பொலிட்டீஷியனாக இருப்பான் வாங்கிட்டே இருப்ப கொடுக்கணுங்கிறதுல எல்லாம் பரம தாற்பயம் இருக்காது புரியுது இல்லை நமக்கு வந்து இப்போ கிடைக்கிறதுக்கடியே பெரிய பேர் ஞானம் கிடைச்சதுக்கு பிறகு அவருக்கு என்ன எப்படி நம்முடைய அன்ப அவர்கிட்ட வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாம தடுமாறுறான் விஷயம் அதுதான் வருது அடிமகன் எடும்போது இவ்வாறு ஆன பின் மனது வெள்ள வெளியில் வந்திட உணர்ந்தான் கும்பிட்டு நின்று சொல்வான் எப்படி அனுபவிச்சு எழுதுறாரு பாருங்க அதாவது அவர் உட்கார்ந்து அவர் பாடம் நடத்தின் இருக்கார் ஒரு கற்பனை படி பாருங்க குரு பாடம் நடத்தின் இருக்கார் சிஷ்யம் இருக்கான் ஒரே சிஷியந்தான் பாருங்கள் இவர் பாடத்துலேயும் ஒரு சிஷியன்தான் ஒரே சிஷியந்தான் ஏன்னால் ஏகவச்சனம் தான் இருக்குது இல்லை பகுவட்சனமே இல்லை பாடம் கேட்டுருக்கான் சாதாரணமாக அது ஒருத்தருக்கு தான் தனித்தனியாக தான் சொல்லணும்பாங்க ஏன்னா அப்போ அவனோட அவன் அப்போ டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லி சொல்கிறது உண்டு அப்படியும் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ ஒரு சிஷியம் பாடம் கேட்டுருக்கான் அப்புறம் பாடம் கேட்டனோடனே அவர் சொன்னார் எல்லாத்தையும் அவர் ஏன்னா இந்த இந்த பாட்டில் திருடமாக சுவானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே அப்படின்னு சொன்ன உடனே இருந்திடாயேன்னு அவர் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் கண்ணை மூடினுட்டான் சிவோகம் சிவோகம் சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்லி சமாதி கை கூட்டி எடுத்து சமாதேவனுக்கு கை கூடி போயிடுத்து அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க சமாதேவனுக்கு ஸ்ரீடன் பாடம் கேட்டுருக்கான் பாடம் கேட்டுருக்குற ஸ்ரீடன் அப்படியே குருநாதர் சொல்கிற போது அப்படியே கண்களை மூட ஆரம்பிச்சிட்டான் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு எல்லாம் என்னது தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்சகோஷமும் கிடந்து பாழையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மென்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படி அவர் வந்து சமாதி ஆயிடு சமாதி வந்து அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுந்தியே அகண்டமாகி தனு சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சர்க்குருவும் காண முன்னாடி குரு இருந்துருக்கார் அருளே உருவான இறைவன் குருநாதருடைய சந்நிதியில் நனவின சுத்தியாகி நன்மகன் சுபாவமான சமாதி வந்து கொடுத்தோம் அப்படியே அவரும் குருவும் பேசாமல் இருக்கார் சிஷியனும் சமாதியில் இருக்கான் கொஞ்சம் நேரம் ஆச்சு நல்ல மனசு பாதி நல்லா சப்கான்ஷியஸ் லெவல் போய் திரும்பவும் எந்திரிக்கிறோம் எப்படி தூக்கத்தில் எழுந்திரிக்கிறோமோ இதுக்கு பேர் தான் யுத்தான அவஸ்தாங்கிறார் பதஞ்சலி எப்படி நாம் வந்து தூக்கத்திலேருந்து முழிக்கிறோமோ அப்படி சமாதியிலேருந்தும் முழிப்போம் சுமாதி சமாதியிலேருந்தும் நாம் முழிப்போம் அப்படி முழிக்கிற போது என்ன இருதுன்னா அளிமகன் அளிமகன்னா என்ன அன்புள்ள சீடனானவன் ஸ்ரத்தாபக்தி உள்ள சீடன் அர்த்தம் அளிமகன்னா என்ன அர்த்தம் பரிபூர்ண ஸ்ரத்தாபக்தி உள்ள சிஷ்யன் அர்த்தம் அரகுர ஸ்ரத்தையெல்லாம் கிடையாது நிறைய பேருக்கு அரகுரஸ்ரத்தை தான் நான் பார்த்தத்தில் என்னோடய அனுபவத்தில் பெரும்பாலும் சொன்ன பூர்ணமாக டாக்டரை பூர்ணமாக நம்ப மாட்டாங்க இன்னொரு டாக்டர்கிட்டையும் கொஞ்சம் செகண்ட் ஒப்பீனியன்பாங்க இப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லையா அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் வந்து அந்த பூர்ணமான ஸ்ரத்தை வரமாட்டேங்கிறது அது அவங்கவுங்க ப்ராப்ளம் அது இண்டிவிஜுவலோட பிரசனல் அது சுபாவம் அது ஒருவேளை இதெல்லாம் இந்த போர்ஷன்லாம் லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இந்த போர்ஷனை புரிஞ்சிக்கவே முடியலையே அதனால் இந்த போர்ஷன் புரிஞ்சிக்க முடியாத போர்ஷனை இப்படி ஒத்துக்கிறது ஏதோ கதை விடுறாரா என்ன குருநாதர் இந்த போர்ஷன்லாம் சரியா சொல்கிறார் அந்த போர்ஷன்லாம் தகராறு பண்ணுறாரு இப்படி தோணலாமே சிஷனுக்கு பூர்ண ஸ்ரத்தா பக்தி இருக்காது ஆனால் இங்கே அப்படி இல்லை நான் அப்படி அர்த்தம்னு சொல்கிறேன் அளிமகன்னா என்ன அர்த்தம்னா பரிபூர்ண ஸ்ர்தா பக்தி உள்ள சிஷ் குருநாதர் என்ன சொன்னாலும் சரிதான் குருநாதர் தப்பாக சொன்னாலும் சரிதான் அதுதான் பரிபூர்ண ஸ்ரத்தின்னு பேர் இது அரைகுறையாக பா பாதி நம்பி பாதி நம்பாம இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்னா நான் என் தனித்தன்மையை காப்பாற்றிப்பேன்னு அர்த்தம் இல்லையா என் தனித்தன்மையை நான் பாதுகாத்து வச்சுப்பேன் அதனால் என் தனித்தன்மையை பாதுகாக்கிறதுல எனக்கு ஒரு இன்பம் இருக்குது ஆ என்னால் என் தனித்தன்மையை நான் பாதுகாத்து கொண்டு தான் இருப்பேன் அதனால் நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை ஆனால் வந்து முழுக்க ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரகுரஸ்ரத்தையெல்லாம் உண்டு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது உலகத்தில் எந்த விஷயத்துலேயுமே பூர்ண நம்பிக்கைங்கிறது வரமாட்டேங்கிறது கடவுள்கிட்ட பூர்ண நம்பிக்கை கிடையாது தம்பேர்லேயே பூர்ண நம்பிக்கை கிடையாது தன்னிடத்தில் பரிபூர்ண விசுவாசம் கிடையாது தான் இன்னொருத்தனை வச்சு இன்னொருத்தட்ட விவகாரம் பண்ணுறபோது அவங்கக்கிட்ட பூர்ண கிடையாது கஷ்டம் தான் அப்படி இருக்கு அனுபவங்கள்லாம் கடவுள்கிட்ட பரிபூர்ண விஷ்வாசம் கிடையாது சரி மற்ற ஆள்கிட்ட ஏதாவது விவகாரம் பண்ணுற போது அவன் அவனுடைய புத்தி தோஷத்தினால் நிறைய ப்ராப்ளம் பண்ணலாங்கிறத வச்சுக்கலாம் பகவான் கிட்டே ஏன் பூர்ண கடவுள் வந்து எனக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் கொடுப்பார் குருவை கூட சந்தேகப்படலாம் கடவுளை சந்தேகப்பட முடியுமா ஆனால் அதில் தான் வைஷ்ணவர்கள்கிட்ட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வைஷ்ணவர்கள் வந்து கடவுளை காட்டிலும் ஆச்சாரியங்கிட்ட தான் ரொம்ப ஏன்னா ஆச்சாரியன் இல்லைன்னா ஈஸ்வரன் எப்படி தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க அவங்க அதனால தான் அந்த பெருமாள் போகிறதே பாருங்கள் ஸ்ரீரங்கத்திலாம் முதல்ல ஆச்சாரியன் போவார் முதல்ல ஆச்சாரியன்தான் இந்த ஜிஎர் சுவாமி போவார் அதுக்கப்புறம் வந்து திவ்ய பிரபந்த கோஷ்டி இந்த இது அந்த கோஷ்டி போ அதுக்கப்புறம் பெருமாள் அதுக்கு பின்னாடி வேதம் அதான் அவங்க ஆடரு இப்போ ஆச்சாரியன் அது மாத்தமில்ல யாராவது இறந்து போயிட்டால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கடவுளை அடைந்தாருன்னு எழுத மாட்டாங்க ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் சொல்ல போனால் அவங்க ஃபிலாசபின்னு நமக்கே நிறைய குழப்பம் இருக்குது அப்படிப்பட்ட அவங்களே எவ்வளவு ஸ்ரத்தாபக்தியோடு இருக்காங்க அதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்ரத்தாபக்தியை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அழி அளிமகன் ஆனால் எதுக்கு சொல்கிறேன் இந்த ஸ்ரத்தைங்கிறது நிறைய பேருக்கு நம்ம குரு எப்படியோ இருந்துட்டு போகிறார் அதை பற்றி நமக்கு கேள்வி இல்லை குரு கீதையெல்லாம் படித்தா அப்படி தான் இருக்குது குரு கீதையெல்லாம் படித்து பார்த்தா நீ அவர் மோசமாக இல்லை நம்ம புத்திக்கு எப்படி தோணும் அவர் தோஷம் உள்ளவராக இருந்தாலும் நீ அவரை குணவானாகவே நீ பாவனை பண்ணு அவரை குணவானாகவே நீ பாவனை பண்ணு அவருக்கு நீ மரியாதை பண்ணு அப்படி தான் சொல்கிறது அது இல்லை அளிமகனோடும் அளிமகன் அளிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் ரொம்ப நேரம் அப்படி அப்படியே சமாதியில் அப்படியே கரைஞ்சு போயிட்டான் மனசு வந்து இந்த பரம்பொருள் தத்துவத்தில் இதாயிடுச்சு மனது மெல்ல வழி வெளியில் வந்துட உணர்ந்தான் என்ன உணர்ந்தான் உலகை உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான் குற்றமற்ற குருநாதரை கண்டான் தேசிகனை கண்டான் குருக்கிட்ட என்ன குற்றம் எல்லாம் இருக்கும் மலம்னா அழுக்குன்னு அர்த்தம் விமலம்னா என்ன விகதம் மலம் விகதம் மலம் எஸ்ய விகதம் மலம் எஸ்ய யாருக்கு மலம் நன்றாக நீங்கிவிட்டதோ அவர் சைவ சித்தாந்தத்தில் சொன்னால் ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் பாரு இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா ராகத்வேஷங்கிறது ஒரு மலம் என்ன ராகத்வேஷங்கிறது ஒரு மலம் விக்ஷேபங்கிறது ஒரு மலம் அக்ஞானங்கிறது ஒரு மலம் சம்சயங்கிறது ஒரு மலம் விபரீதம்ங்கிறது அஞ்சு அழுக்கு சொல்கிறேன் விருப்பு விருப்பு அலைப்பாயும் மனம் ஒரு ஒருமுகப்பாடு இல்லாத மனம் அது அழிக்கு. அப்புறம் அறியாமை அப்புறம் வந்து அடுத்தது வந்து ஐயம் அப்புறம் விபரீதம் திரிவு அறியாமை ஐயம் திரிவு இதெல்லாம் இல்லாத குருநாதர்னு அர்த்தம் விருப்ப வெறுப்பு கிடையாது விக்ஷேபம் கிடையாது அஜானம் கிடையாது சந்தேகம் கிடையாது விபரீதம் கிடையாது இதெல்லாம் இல்லாத குருநாதர் அதனால் விமல தேசிகனை கண்டான் கண்டானா கண்குளிர கண்டான் துளி விழி சொரிய விழி துளி சொரிய அதெல்லாம் அவருடைய இதை நான் படிக்கலன்னு துளி விழி சொரிய ஆனந்த பாஷ்பம் விழிது பாஷ்பம் விழி உதிப்ப பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறோம் யார் ஆஞ்சநேயரை சொல்கிறோம் மனோஜவம் மாறுத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் இல்லை மாரும் நமத ராட்சசாந்தம் ராட்சச முதல் ஸ்லோகம் மறந்து முதல் வாரி ஞாபகம் இல்லை பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் பாஷ்பவாரி பாஷ்பான்னு அப்படியே கண்லேருந்து வாரின்னா தண்ணீர் பாஷ்ப வாரின்னு ஆனந்த பாஷ்பம் சந்தோஷம் தாங்க முடியல அதில் வந்து இது விவேகானந்த இவர் கிருவானந்தவர் யார் சொல்லுவார் இது எப்படி நான் இன்னும் டஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை என்ன சொல்லுவார் ரெண்டு ஆனந்தக்கண்ணீர் துன்பக்கண்ணீரும் பர் ஆனந்தக்கண்ணீர் இனிப்பாக இருக்கும் துன்பக்கண்ணீர் உப்பாக இருக்கும் பர் அது எப்படியோ தெரியல அது வழ ஆனந்தக்கண்ணீர் இப்படி ஆனந்தக்கண்ணீர் வந்து இப்படி வருமா இங்கே வருமா இந்த வழியாக வருமா இந்த இடத்துலருந்தான் வருமா ஆனந்தக்கண்ணீர் இந்த இந்த கண்ணீர் இருக்க துன்பக்கண்ணீர் அது இப்படி வருமா இப்படி வந்து நேரம் வாய்க்குள்ளே விழும் உப்புகரிக்கும் இது இப்படி வருமா அதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம அந்த நேரத்தில் தான் தெரியும் நமக்கு பார்த்தா தான் தெரியும் சரி அது அந்த நேரத்தில் அது திங்க் பண்ண முடியறதில்ல ஏன்னா அந்த இமோஷனில் இருக்கவமோ இல்லை அந்த நேரத்தில் அதை திங்க் பண்ண முடியறதில்லை நமக்கு ஆனால் துளி விழி சொறிய தாய்மாரவர் இந்த இது என்ன ஊரனந்தம் பெற்ற பேரனந்தம் சுற்றும் உறவனந்தம் வினையினால் உடல் கருத்தோ அனந்தம் பெற்ற பேர் சீர் அனந்தம் சொர்க்க நரகமும் அனந்தம் பேதம் திகழ்கின்ற சமயமும் அனந்தம் அதலால் அதல் அதனால் ஞான சிற்சக்தியால் உணர்ந்து கார் அனந்தம் கோடி வருஷித்தது என அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை முகிலை நம் கடவுளை துரிய வடிவை துரிய வடிவை ரொம்ப நாள் சொல்றதே துரிய வடி பேசரும் அனந்தபத ஞ ஞான ஆனந்தமாம் பெரிய பொரு பணிகுவாம் அப்படி சொல்லுவார் எதுக்கு சொல்கிறேன் அன்பர் கண்ணும் விண்ணும் தேக்கவே கருதறிய ஆனந்த மழை பொழியும் முகிலை நம் கடவுளை முகில் தான் அந்த ஆனந்த மழை பொழியிற அந்த முகிலங்கிறார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் அடிக்கடி அவர் நிறைய சொல்லுவார் இது வந்து அஸ்ருதாரா அஸ்ருதாராணி அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுகிறது பாகவதில் நிறைய இடங்கள் அப்படி வருது அஸ்ரு பிந்தும்பாங்க துளி விழிங்கிறது பிந்து அஸ்ருன்னா கண்ணீர் துளி அஸ்ரு பிந்துன்னா கண்ணீர் துளிகள் இதை பற்றி தாய்மாரிய எல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு துளி பாதம் தொழுது ஆனந்த பாஷ்பது பாதம் தொழுந்து நமஸ்காரம் பண்ணான் வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான் குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான் பக்தியோட சொல்றான் அன்புள்ள சீடனானவன் வெகுநேரம் இவ்வாறு ஆன முன் சொல்லிய வண்ணம் இருந்தனன் பின்னே மனது அந்த மெல்ல வெளியில் வந்துட கிரமமாக வெளியில் வர உணர்ந்தான் அறிந்து விமல தேசிகனை கண்டான் உலகத்தை அதாவது நம்ம எங்கே இருக்கோங்கிறது தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ஓ நம்ம சமாதி நிலையிலேருந்து இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு உணர்ந்து கொண்டான் விமல தேசிகரை கண்டான் அவித்யா மலமற்ற குருவை தரிசித்து துளி விழி ஆனந்த பாஷ்பம் விழி பாதம் வீழ்ந்து தொழுது பாதம் வீழ்ந்து தொழுது மாற்றி போட்டுருக்கார் பாருங்கள் பாதம் வீழ்ந்து தொழுது குருவின் சீர்பாதத்தில் தண்டம் போல விழுந்து நமஸ்கரித்து தண்டம்னா பொத்துன்னு விழுது அடியற்ற மரம் போல் விழுந்தான்பாங்க அதனால தான் பேர் அது பேர் பிரக்கரஷேன அர்த்தம் பட்டார்னு விழுதான் அப்படி விழுணும் அது தண்டை அப்படி அகங்காரத்தை நான் நமஸ்காரங்கிறதோட அர்த்தமே என்ன அகங்காரத்தை தியாகம் பண்ணுறதுனுடைய வெளிப்பாடு நம்முடைய அகங்காரத்தை தியாகம் பண்ணுறதுனுடைய வெளிப்பாடு தான் நமஸ்காரம் நம்ம நமஸ்காரம் யாருக்காக பண்ணுறோம் நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் இவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் நினச்சிக்கோ நமக்காகத்தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் யாருக்காகவும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறது இல்லை நம்ம பெரியவங்க நினச்சி நமஸ்காரம் பண்ணுறபோது நமஸ்காரத்தை அவங்க விரும்புகிறாங்களா அந்த நம்ம நமஸ்காரத்துக்காக காத்துன்னு உட்காந்துருக்கார் இப்போ மகான்களெல்லாம் நம்முடைய நமஸ்காரத்துக்காக காத்துன்னு இருக்காங்க நம்ம நமஸ்காரம் பண்ணுறதை என்ன பெரிய விசேஷமாக நினச்சிக்கிறாங்க அவங்க நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுடைய பண்புக்கு ஒழுக்கத்துக்கு நேர்மைக்கு சீர்மைக்கு அதுக்கு வணக்கம் தெரிவிக்கிறோம் அதுக்கு தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் நம்ம நம்ம அப்படி நமஸ்காரம் பண்ணால் நமக்கு அதெல்லாம் வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இப்போ நமஸ்காரம் பண்ணுறது யாருக்கு பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை தர்மத்தில் இருந்தாலும் கூட ஆனாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறது நம்முடைய க்ஷேமத்துக்காக தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் அதனால் வீழ்ந்து நமஸ்கரித்து எழு எழுந்து சூழ்ந்தான் எழுந்து சூழ்ந்தான்ங்கிறதுக்கு பிரதக்ஷணம் செய்தான் சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்குது குருவை வந்து பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும் அப்படிலாம் ஒரு விதி இருக்குது இல்லை பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினா இல்லை அந்த சந்யாசிகள் ஒரு பெரிய குருவை பார்த்துட்டா அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா நிறைய ஃபாலோவே பண்ணுறது இல்லை சன்னியாசி ஒரு சன்னியாசி தன்னை காட்டிலும் பெரிய சன்னியாசியை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு இருக்கிற ரிச்சுவலை பார்த்திங்கன்னா ஒரு கேட்டுக்கணுமா வயசு கணக்கு இல்லை இதில் நீங்கள் எவ்வளோ வியாச பூஜை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்கண்ணா அதுதான் அவங்க கேட்குற மெத்தடு எத் அதாவது வியாச பூஜைனா சன்னியாசம் வாங்கின பிறகு தான் வியாச பூஜை பண்ணுறது சாத்துர் மாசம் சன்னியாசாசிரமம் வாங்கி கொண்ட பிறகு எத்தனை வருஷம் இவர் வியாச பூஜை பண்ணியிருக்காரோ அதை கணக்கு பண்ணி வச்சு அதில் அவர் பெரியவர் சிறியவர் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் வச்சுக்கிறாங்க இப்போ நான் வந்து இப்போ பதினஞ்சு வருஷமாக நான் வியாச பூஜை பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பெரியவராக இருக்கார் எழுபத்தஞ்சி வயசாச்சு ஆனால் அவர் ரெண்டு வருஷம் தான் வியாச பூஜை பண்ணியிருக்காரு சன்னியாசம் வாங்கினா நான் தான் பெரிய அவர் சின்னவர் தான் கணக்கு அதுக்கு எப்படி பண்ணணும்னா சன்னியாசியை பார்த்த உடனே அவரை வந்து இந்த இந்த மாதிரி கேட்டுட்டு அவருக்கு ஆசனமெல்லாம் கொடுத்து அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பாதத்தை ரெண்டையும் தலையில் வச்சுக்கணும் கருடாசனத்தில் உட்கார்ந்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாம் வைத்துக்கொண்டு மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து வேதாந்த விஷயங்களை பற்றி ரொம்ப பக்தி ஸ்ர்த்தையோட சில ஸ்லோகங்கள் சில மந்திரங்கள் இதெல்லாம் வியாக்கியானம் தெரிஞ்சுக்கணும் அதை அவரை சொல்ல சொல்லி கேட்கணுமா இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதுதான் முக்கியம் இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவரை வந்து ஏதோ ஒரு சூத்திர பாஷ்யத்தை இந்த சூத்திரத்தை சொல்லும் கூட கொஞ்சம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் என்ன கல்ச்சர் எப்படி எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை கைகூப்பி நின்று கும்பிட்டு நின்று கைகூப்பி நின்று குளிர்முக சுவாமி கேட்க சொல்வான் உவாமதி போல் குளிர்ச்சி பொருந்திய எப்படி உவாமதி போல் உவாமதி போல் குளிர்ச்சி பொருந்தியன்னு சொன்ன அந்த சரத்கால சந்திரன் இருக்கானே அப்படி அந்த மழையெல்லாம் பெஞ்சு குளிர்ச்சியோடு அழகாக இருக்கிற அந்த அந்த ஷரத் சந்திர வதனம் வாங்க ஷரத் சந்திர பிம்பம் ஷரத் சந்திர வதனம் சந்திரனை போல இருக்கக்கூடிய முகம் நிறைய பேர் அதனால்தான் சரத்குமார் ஷர சரத்சந்திரஹா இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க ஷரத்ராம் ஷரத்ராமஹா இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க குளிர்ச்சி புருந்திய திருமுகமுடைய ஏ குருநாதன் ஆனந்தமாக இருக்கார் ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அவர் முகம் குளிர்ச்சியாக இருக்கு குளிர்ச்சியாக நினைத்தோம் அவருடைய முகத்தை பார்த்தா நம்முடைய உள்ளம் குளிர்கிறது சந்திரனை பார்த்தா நம்முடைய மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அது மாதிரி குளிர்முக சுவாமி குளிர்ச்சி புருந்திய திருமுகமுடைய ஸ்ரீ குரு சுவாமி கேட்டருள விண்ணப்பம் செய்தான் செய்வான் மெல்ல வெளியில் வந்திட என்பதை வாசிஷ்டத்தில் பிரகலாதர் சமாதியில் நின்றும் உச்சிதமான இடத்தில் காண்க அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கு வாசிஷ்டத்தில் பிரகலாதர் சமாதியிலிருந்து வெளியில் உச்சிதமான உச்சிதமான வெளிவந்த இடத்தில் காண்க குருணை குருவின் கருணைக்கு கைமாறு காணேன் எனல் இதுக்கு கைமாறு காண முடியுமா அப்படின்னு அடுத்த பாடலில் பாடுறான் ஐயனே ஐனே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே நாயேன் கோர் காணேன் திருவடி போற்றி போற்றி குருநாதனை நமஸ்காரம் பண்ணுறான் ஸ்துதி பண்ணுறான் நமஸ்காரம் பண்ணுறபோது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து பண்ணுறோம் சுவாமிக்கு வந்து தீபாராதனை பண்ணுறோம் தீபாராதனை பண்ண உடனே அந்த புஷ்பாஞ்சலின்னு பண்ணுறோம் புஷ்பாஞ்சலிக்கு அப்புறம் பிரதக்ஷணம் பண்ணுறோம் இந்த பிரதக்ஷம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறோம் இத்தனையும் பண்ணுறோம் பிரதக்ஷம் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் பிரார்த்தனை இது அழகான மெத்தட் பிரதட்சிணம் பண்ணுறதுங்கிறது ஒன்று நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஒன்று அப்புறம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது பகவானை புகழ்ந்து பேசுறது அப்புறம் பிரார்த்தனை எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கேட்கறது சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க்கணைதாரம் பிரணத்தோஸ்மி சதாசிவம் தம துவம் நானாமி கீதோசி மகேஸ்வரா யாதோசி மகாதேவ தாஷா நமோ நம இதெல்லாம் இதெல்லாம் ஸ்தோத்திரம் அப்புறம் அந்நிய சரணம் நாஸ்தி பிரார்த்தனா ஸ்வம சரணம் மம தாருபாவேன ரக்ஷரக்ஷ மகேஸ்வர இது பிரார்த்தனை அப்புறம் அபராத சகசிராணி கோடி ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணின்றிருக்கேன் அபராத சகசிராணி கிரியந்தே அஹர்ஷம் மையா இரவும் பகலும் நான் எண்ணற்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன் தாசோயம் இது என்னை அடிமை என்று கருதி க்ஷமஸ்வ பரமேஸ்வரா என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அதுக்கு பிறந்தானே சொல்கிறோம் ஷமஸ்வ பரமேஸ்வரர் அப்புறம் ஸ்வஸ்தி பிரஜாபியம் எல்லாேருக்கும் மங்களம் நம்ம பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு மக்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலையன்தான் நியாயேன மார்க்கேட மகிஷா மகி மகிஷா எல்லாம் லோக பிரார்த்தனை முதல்ல ஆத்மா நமக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்புறம் உலகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் உலகமெல்லாம் மங்களமாக இருக்கட்டும்னு சொல்கிறோம் என்ன அழகாக கொண்டு போகிறது பரும்புது சாந்தோம் முச்சேதமூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழின்னு சொல்லி எல்லாத்தையும் அழகாக முடிச்சுவிடும் அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறான்னா ஸ்துதி பண்ணுறான் குருவை பார்த்து பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக குருவை நேருக்கு நேராக புகழலாம் ஒன்றும் ஆகாது அவர் ஒன்றும் பாதிக்காது பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக பரோக்ஷே மித்ரபாந்தவாக தெரியாத நண்பனையும் பந்துக்களையும் அவங்க இல்லாத போது புகழணும் குருவை நேருக்கு நேரையே புகழலாம் ஏன்னா அவர் ஒன்றும் அடிக்டாக போகிறதில்ல அதுக்கு தெரியும் அவருக்கு ஏன்னா புகழ்ச்சி விகழ்ச்சியை பற்றி விளக்கினவர் அவர் ஆயினால் மாட்டிக்க போகிறதில்லை அதனால் குருவை நேர புகழலாம் நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்கள் இல்லாத போது புகழணும் வேலை முடிஞ்ச பிறகு வேலைக்காரனை புகழணும் வேலைக்கு நடுவில் புகழ்ந்தால் வேலை கட்டு போயிடும் காரியாந்தே சேவ காஷ்ரேவர் தன்னுடைய மகனையோ சிஷ்யனையோ ஒருபொழுதும் எப்பொழுதும் புகழக்கூடாது தான் கஷ்டம் நிறைய பேருக்கு ஜீரணிக்க முடியாது ஸ்வபுத்திரோன கதாச்சன பிரத்யே குரவஸ்துத்தியாக பரோக்ஷே மித்திரபாந்தவ காரியாந்தே சேவகாச்சைவ ஸ்வபுத்திரோன கதாச்சன ஒரு புருதும் ஏன்னா சொல்லிட்டா போச்சு நம்ம ஸ்துதி பண்ணிட்டோம்னா போச்சு அவ்வளோதான் பாடம் முடிஞ்சுது அதனால் சொல்லவே விடாதுதான் அப்ரிஷியேட் பண்ணணுமே சுவாமி இல்லாட்டி என்கரேஜ் பண்ணலைன்னா சைக்கலாஜிக்கலாக கஷ்டமாக இருக்குமே இவ்வளோலாம் பண்ணுறோம் இவ்வளோலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் இவ்வளோலாம் சப்தமஞ்சியை ஒப்பிச்சிருக்கேன் தாது குருநாதர் அதை பற்றி ஒன்றும் ஸ்துதியே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம் சாதாரணமாக நம்ம பக்குவத்தை பொறுத்திருக்கு அதனால் வந்து அது சொல்ல சொன்னால் அது வந்து இதாக தான் பையனையே சொல்லப்படாதுங்கிறாங்க மற்றவங்கள்கிட்ட இதாக சொல்லிக்கலாம் யார்கிட்டையும் சொல்லப்படாது பரோட்சத்திலையும் சொல்லப்படாது பிரத்யட்சமாகவும் சொல்லப்படாதுன்னு அர்த்தம் சொபுத்திரே கதாச்சன நினைத்துவான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் நல்லா தான் பண்ணிட்டுக்கான் வெளியில் சொல்லிடுவாரு அப்படி வச்சுக்கிறது அது மற்றவங்க சொல்கிற போது நம்ம சிரிச்சுக்கணும் அவள் தான் அவனை பற்றி புகழ்கிற போதோ சிஷியனை பற்றி புகழ்கிற போதோ வந்து பகவானுக்கு எல்லாம் பகவானோட அனுகிரகம் சொல்லிக்கிறது ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட அந்த பகவானே தான் இப்படி இருக்கான்னு கிரகம் ஐயனே பிதாவே எனது உள்ளே நின்று எனது அந்தரணத்தின் கண் அந்தர்யாமியாய் நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட அனந்த கோடி ஜனங்கள் ஜனனங்களில் கர்ம உபாசனைகளில் செலுத்தி எனது அந்தகரணத்தில் உள்ள மலதோஷ விட்சேப தோஷங்களை போக்கி என்னை ஆண்ட அருளிய அனந்த ஜென்மங்கள் ஆண்டனன்னு அர்த்தம்னா நீங்கள் அந்தரியாமிய பகவான் தான் நீங்கள் இல்லை குரு சாட்சாத் பரம்பிரம்ம இல்லை பகவான் தான் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பகவான் தான் மன்னாசீ ஜெகநாச மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சொல்றோம் நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட பல ஜன்மங்கள் என் உள்ளத்திலிருந்து என்னை பக்குவப்படுத்தியிருக்கிறீர்கள் மெய்யனே மெய்யனேன்ன கடவுளே அப்படிங்கிற உபதேசிக்க ஆவரண தோஷன் நீங்கி எனது நிஜரூபத்தை யான் தரிசித்து ஆனந்தமடைய உபதேசித்து அருளும் பொருட்டு வெளிவந்த வெளியே அருளே திருவுருவாய் எழுந்தருளிய குருவே போற்றி குருவே உமக்கு நமஸ்காரம் உய்யவே முத்தி நல்கும் ஓர் உதவிக்கு யான் ஈடேற அனர்த்த நிவர்த்தி ரூ நிவர்த்தி ஆனந்த பிராப்தி ரூபமான மோட்சத்தை ஞான வாயிலாக தந்தருளிய இணையற்ற உதவிக்கு உதவி உதவி கைமாறு உதவினா உதவிக்கு உதவி கைமாறு இப்போது வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா அந்த ஒப்புரவரிதல்பர் அது ஒரு அதிகாரமே இருக்கு ஒப்புரவறிதல் ஒப்புறவறிதல்னு சொன்னால் வந்து நாம் இந்த உலகத்தில் என்ன பெற்றுக்கோமோ அதை நம்ம திரும்ப வழங்கணுங்கிற எண்ணம் நமக்கு வேணும் எதை நாம் பெற்றோமோ அதுக்கு நம்மளும் சம் கொடுத்தாங்க பரஸ்பரம் பாவயந்தா தேவான் பாவையத்தானேன தே தேவா பாவயந்துவா கீதையில் படிச்சுருக்கோம் தேவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிபாடுகளை செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் இப்படி பயன்பெற்று கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து கிருத கிருத்தியனா கிருதஜ கிருத்தஜ்ன தோஷத்துவம் வரக்கூடாது நன்றி கொன்ற பாவம் வரக்கூடாது அதனால் கைமாறு நாயேன் செய்யுமாறு நாயடியேன் செய்யுமா செய்யும்படிக்கு ஒன்றும் காணேன் ஒன்றும் நாயேன் காணேன் யாதொன்றும் கண்டிலேன் நாயேன் செய்யுமாறு ஒன்றுங்கானே நாயுங்கிறது வந்து அடிக்கடி நம்ம சாஸ்திரங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு நம்மளை நாய் நாயின்னு வச்சுக்கிறதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு உதாரணம் வந்து பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் நாயை போய் உதாரணமாக சொல்கிறாங்கன்னா நாயை வந்து நம்ம நன்றிக்கு உதாரணமாக சொல்கிறது உண்டு அது வந்து ரொம்ப அன்பாக இருக்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறது உண்டு நாய்கிட்ட ஒரே ஒரு தோஷம் என்ன வாந்தி எடுத்தது திரும்ப சாப்பிடும் அது மாதிரி நாம் வந்து அடிக்கடி வேண்டான்னு விட்டதை திரும்ப திரும்ப எடுத்துப்போம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து சிகரெட்டை வேண்டான்னு விடுவோம் திரும்பவும் சிகரெட்டை குடிக்க ஆரம்பிப்பாள் அந்த மாதிரி இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லலாம் நிறைய காஃபியை வேண்டாம் போம் அப்புறம் காஃபியை திரும்பவும் சாப்பிட ஆரம்பிப்போம் அதே மாதிரி இந்த உழ உலக விஷய சுகங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி சன்னியாசம் வாங்கிட்ட அப்புறம் திரும்ப கல்யாணம்ட்டார்னா என்ன சொல்கிறது அது மாதிரி இந்த விஷயத்தை தியாகம் பண்ண பிறகு விஷயத்தை திரும்ப அனுபவிக்கிற சுபாவம் மனிதனுக்கு உண்டு அப்பப்போ புத்தி வந்தாலும் அவன் விட்டுடுவான் அப்புறம் பழையபடியும் சத்சங்கம் இல்லை நல்ல வாய்ப்பு இல்லைன்னா பழையபடியும் அதில் போயிடுவான் நாய்க்கு உதாரணமாக சொல்லிவிட்டாங்க அதனால தான் தாய் மாணிக்க எப்படி நாய் நாய்கிறார் தன்னை திட்டிக்கிறார் நாயினும் கடையேங்கிறார் நாயாவது பரவாயில்லை அதை காட்டிலும் நாயர் கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படி தான் பாடுற நாயினும் கடையேன் அது அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருஷ்டி தான் இந்த காரணத்தினால்தான் சொல்கிறாங்க அப்படியே சொல்ல வாத்தாசனம்னு பேர் வந்தான்னா என்ன வாந்தி ஆசனம்னா சாப்பிட்றது அது மாட்டவே மாட்டேங்கிறது அது கூடாதுங்கிற உய்ய விஷயமன் தின்ற அலைவரோ பசியிலாரே உய்யவே முக்தி நல்கும் ஒரு உதவிக்கு மோட்சத்தை ஞான வாயிலாக தந்தருளைய உதவிக்கு மோட்சத்தை எந்த வழியாக கொடுத்துருக்காரு பாருங்கள் ஞான எப்படி போடுறார் பாருங்கள் ஞான வாயிலாக தந்தருளைய உதவிக்கு உதவி கைமாறு இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா மோட்சங்கிறது ஞானத்தினால அடையப்படுறது மோட்சங்கிறது கர்மாவனாலேயோ தியானத்தினாலேயோ காய்க கர்மாக்களாலேயோ வாச்சிக்க கர்மாவனாலேயோ மானச கர்மாவனாலேயோ அடையப்படுறது இல்லை ஏன்னா அது நித்திய சித்தத்வாத் எப்பொழுதும் அடையப்பட்டே இருப்பதால் ஞானத்தினால் அடைய வேண்டியிருக்கு அதனால் முக்தி என்பது அடையப்படுவது என்று அறிந்து கொள்ளப்படுவது நம்முடைய சித்தாந்தப்படி முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவது அடையப்படுவது அன்று விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் சைவ சித்தாந்தம் போன்ற மன் மதத்திலெல்லாம் முக்தி என்பது அடையப்படுவது நம்முடைய கொள்கைப்படி முக்தி என்பது அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளப்படுவது இது ஒரு பெரிய வேறுபாடு கைமாறு நாயேன் செய்யுமாறு நாயேன் நாயுடியேன் செய்யும்படிக்கு ஒன்றும் காணேன் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னா திருவடி போற்றி போற்றி திருவடிக்கு வந்தனம் வந்தனம் என்ன நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது என்னுடைய குருநாதரனுடைய திருவடி எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசைக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிலாம் இருக்கு வாக்கியங்கள்லாம் பார்த்தா குருக்கிட்ட எப்படிலாம் பக்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல அதில் அவர் சொல்கிறார் சங்கராச்சாரியார் வந்து மாண்டூக்கிய கார்கையில் கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் தன்னுடைய குரு குருவை பற்றியும் பரமகுருவை பற்றியும் கௌடபாதரை பற்றியும் கோவிந்த பகவத் பாதரை பற்றியும் நல்லா சொல்கிறார் அதாவது தன்னுடைய சுய அறிவுங்கிற ஒரு மத்துனால் வேதங்கிற பார்க்கடலை கடைஞ்சி தேவர்களுக்கும் கிடைக்க முடியாத அமிர்தமாகிய இந்த ஞானத்தை இந்த உயிர் த சம்சாரத்தில் தவித்து கொண்டிருக்கிற உயிர்களுக்கு வழங்கிய என்னுடைய குருநாதரின் குருநாதருடைய திருவடிகளில் விழுந்து விழுந்து நான் வணங்குகிறேன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஸ்லோகம் பிரஜாவை வேதக்ஷுபித ஜலநிதே வாயிலின் உடைய வேதநாமோந்தரஸ்தம் பூதாநியாலோக்கியமக்னான்யவிரத ஜஜ ஜஜன கிராக கோரே சமுத்ரே காருணியா துத்ததாராமர்லபம் பூதஹேதோ யஸ்தம் பூஜ்யபூஜ்யம் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாம் பூஜிக்கப்பட வேண்டியவர் பரமகுருமமும் பாத பாத இணத்து ஒரு இடத்துல சொல்றார் திருஷ்டாந்தோ நைவ்வன ஜடரே சத்ர் ஜானதாது சொல்றார் திருஷ்டாந்தத்தை தேடி தேடி பார்க்குறேன் குருவுக்கு சமமா ஏதாவது இருக்குமான்னு உலகத்தில் ஒரு திருஷ்டாந்தமும் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது நானும் தேடி தேடி பார்த்தேன் குருவுக்கு சமமாக ஒரு திருஷ்டாந்த சொல்லு குரு என்பவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமான்னு நான் ட்ரை பண்ணேன் முடியலேங்கிற திருஷ்டாந்தோ நைவதிருஷ்டா திருஷ்டாந்தோ நைவதிருஷ்டா திரிபுவன ஜடரே மூன்று உலகத்துலேயும் ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் கிடைக்குமான்னு பார்த்தேன் சரி இந்த தேவ் பூலோக திருஷ்டாந்தம் இல்லாட்ட போகிறது தேவலோகத்தை எடுத்துப்போமே நான் திரிபுவன ஜடரே சத்குரு ஞானதாது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சத்குருவுக்கு திருஷ்டாந்தம் எதா கிடைக்குமான்னு பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு திருஷ்டாந்தம் தோணித்து என்ன திருஷ்டாந்தம்னா ஸ்பர்ஷே தத்ர கல்பியோ எதகோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம் இந்த ஸ்பர்ஷமணின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்பர்ஷமணி தொட்டதெல்லாம் இரும்பெல்லாம் வச்சா தங்கம் அதுக்கு அந்த சக்தி இருக்குது சரி அதை சொல்லலாமா குருவுக்குன்னு பார்த்தேன் ஆனால் அது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்பர்ஷமணி தங்கிட்ட வர்றத தங்கமாக்கிற சக்தி உடையுது ஆனால் தங்கம் அந்த வஸ்துவுக்கு இன்னொன்று தங்கமாக்குற சக்தி கிடையாது எதுக்கு அந்த ஸ்பரிஷ மற்ற பொருள்களை தங்கமாக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் எதை எது தங்கம் ஆகியதோ அதற்கு மற்ற பொருளை தங்கமாகக்கூடிய சக்தி இல்லை இங்கே அப்படி இல்லை இவர் தங்கம் ஆக்கிறது இல்லை எல்லாரையும் இவர் ஸ்பரிச வேதியாகவே ஆக்கின்றிருக்கார் இவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஸ்பர்ஷ வேதி இன்னொரு ஸ்பரிச வேதியை உண்டாக்கிடுது எப்படி ஒரு விளக்கு இன்னொரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த விளக்கு எல்லா விளக்கு ஏற்றதுக்கு சக்தி படைத்தது ஆகிறதோ அது மாதிரி தான் நான் சொல்ல முடியும் அதனால் இவருக்கு அது அதுக்கு அந்த சக்தி ம ஸ்பரிஷமணிக்கு தான் ஸ்பர்ஷமணிக்கு அது கிடையாது ஆகினால அந்த குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு அகல் விளக்குங்கிற உதாரணங்கள்லாம் கூட ரெண்டாம் பட்சம் அதனால திருஷ்டாந்தோ நைவதிருஷ்டா அப்படி சொல்லி சங்கராச்சாரியர் ஸ்துதி பண்ணியிருக்கார் அதனால் இந்த குரு பக்திங்கிறது ரொம்ப நன்றாக சொல்லப்பட்டுருக்கு அதனால வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த இது ராமானுஜர் கதையிலலாம் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரான் ராமானுஜருக்கு ஒரு சிஷியர் உண்டு அந்த சிஷ்யர் என்ன பண்ணுவார்னா இவர் ராமானுஜர் பூஜை பண்ணுற சாமி வேலை அவருக்கு பக்தி கிடையாது பக்தி கிடையாதுன்னா என்ன என்னவோ பண்ணிகிட்ருக்கார் அப்படின்றான் ஆனால் அவர் பேரில் ரொம்ப பக்தி யார் பேரில் ராமானுஜர் பேரில் இவர் என்ன பண்ணுவார் ராமானுஜர் வந்து ராமானுஜரோட பூஜைப்பட்டியும் தூக்கிட்டு வரணும் யார் அந்த விஷயம் அந்த பூஜைப்பட்டியை தூக்கிட்டு வரும்போது இவர் என்ன பண்ணுவார் இவர் பாதரட்சை போட்டு வருவார் பாதரட்சை போட்டு வந்தால் அது நிறைய கதையாக சொல்லுவாங்க அந்த வைஷ்ணவத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்கிறது அதாவது குரு பக்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்கிறது அப்படிலாம் நம்மெல்லாம் சொல்கிறது இல்லை ஜாஸ்தி அதை என்ன பண்ணுவார் ஒரு க்ஷேத்திரம் வந்தாச்சுன்னு சொன்னால் பாதரட்சையை கழிச்சு அந்த க்ஷேரத்துக்குள்ளே நுழையிற போது செருப்பு காலோட உள்ளே போகக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணுவார் அந்த சிஷ்யர் அந்த பாதரட்சையை எடுத்து அந்த பூஜைப்பட்டி மேலே வச்சுருவாராம் ஹே பாபி அப்படின்னு பாபி என் செருப்பை அது மேலே வைக்கிறேன் ஒன்றும் இல்லை சாமி வெளில என் சாமி இருக்குது பேசாம இருக்கு அப்படின் பாருங்கள் குருக்கிட்டே ராமானுஜர்கிட்ட இதெல்லாம் சொல்லி சொல்லி அப்படி இது பண்ணுவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க இது மாதிரி ஒன்றும் ரெண்டும் இல்லை அவர் சொல்லுவாராம் இவர் ராமானுஜன் வா வாசலில் ரெங்கநாதன் வந்துட்டான் உள்ள வே வா ரெங்கநாதனை தரிசனம் பண்ணு நீங்கள் உங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க நான் என் பெருமாளுக்கு பால் காட்சின்னு இருக்கேன் அப்படின்னு பாருங்க என் பெருமாளுக்கு நான் பால் காட்சின்னு இருக்கேன் உங்கள் பெருமாளை நீங்கள் நல்லா கும்பிடுங்க அப்படின்னு பாருங்கள் இப்படிலாம் நிறைய ரசமாக சொல்லுவாங்க அதை அப்படிலாம் குரு பக்தி இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து அவர் பெருமாளை தரிசனம் பண்ணுற போது இவன் குரு இவர் இவரை தரிசனம் பண்ணிட்டு இருப்பார் எப்படி பெருமாள் நிறைய சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்க இந்த வைஷ்ணவர்களும் சைவர்களும் அனுபவிச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பகவான் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காங்கிறீங்க அப்படிலாம் பாடுறாங்க அதனால் உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காண எதையாவது கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவோம் நீங்கள் தான் பரமானந்த சாகரத்தில் எப்போ இருக்கீங்க உங்களுக்கு என்னத்தையாவது கொடுத்து உங்களுக்கு வந்து துணியை கொடுத்தோ கமண்டலத்தை கொடுத்தோம் என்னத்தை கொடுத்தா தங்க கமண்டலம் கொடுத்தா அவர் சந்தோஷமாக பட போகிறார் அவன் சிஷ்யம் வந்து நிஷ்டனாக இருந்தால் தான் அவருக்கு திருப்தி நிஷ்டனாக இருக்கணும் என்னத்தை தான் பெரிய பொருளை கொடுத்தாலும் அவருக்கு அதில் அவன் வந்து நிஷ்டனாக இருக்கணும் பரம நிஷ்டனாக இருக்கணும் எந்த விஷயத்தை உபதேசம் பண்ணாரோ அந்த விஷயத்தில் நிஷ்டனாக இருந்தால் அவர் என்ன சொல்லுவார் நான் அது பாருங்க அது வரப்போகிறது இப்படி சொல்ல போகிற சொல்ல பாருங்கள் அடுத்த பாட்டில் வருது பாருங்கள் தம் நம் தமது உபதேசம் சீடனெடுத்து சபலம் ஆனமையால் அவனை ஆதரவு செய்து நீ எமக்கு செய்யும் கையுமா கை மாறி இது என்று ஆசிரியர் கூறுகின்றார் நீ எனக்கு செய்கிற கை மாறு என்ன தெரியுமா நீ வந்து என் சிஷ்யன்னு பத்து பேர் சொல்கிற மாதிரி பெருமையாக நடந்துக்கணும் அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டியது இல்லாட்டி ஒன்று பண்ணு என்கிட்ட படித்தாரு யார்ட்டையும் சொல்லிடாது சொல்ல பாருங்க இந்த இதுவரோட உரையை படிச்சுருவோம் மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்னும் இரண்டு மெய்ப்பொருள் உம்மார் பெற்றமையானும் பொய்ப்பொருளான உடலமாதி அதற்கு திருவடியை அடைந்தவன் அவை உம்முடையவாகவே ஆயினமையாலும் எப்படி பாருங்கள் கைமாறு ஒன்றும் காணேன் என்பான் நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் ஒன்றும் காணேன் என்றும் அந்த என்றுங்கிறதுக்கு இவ்வளோ சொல்லார் அதாவது மெய்ப்பொருள் பொய்ப்பொருள்னு ரெண்டு இருக்குது அதில் மெய்ப்பொருளை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க பொய்பொருள் உடலை மாதிரி அதுக்கு இணையாகாது பொய்ப்பொருளாகிய உடம் உடல் முதலானவை எல்லாம் அதுக்கு இணையாகாது அது மாத்தமில்லை அது என்னோடதும் இல்லை என்றைக்கு நான் வந்து சரணாகதி பண்ணேனா அன்றைக்கி அது உங்கள்ட்ட கொடுத்தாச்சு திருவடியை அடைந்த அன்றே அவை உங்களுடையவாகவே ஆயினமையானும் ரெண்டு காரணம் அது ஈக்குவலாகவும் இல்லை அது என்னோடதும் இல்லை கொடுக்கறதுக்கு ரெண்டு காரணம் சொல்லுங்கள் ஆயினும் உன் கைமாறு ஒன்றும் காணேன் என்பான் அதுதான் தாய் மாணிக்கவாசல் அன்றே என் உடலும் ஆவியும் உடைமையும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அதனால தான் குருக்கிட்ட உபதேசம் வாங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க முதல்ல தேங்காய் எடுத்துக்க கையில் அப்படின்னு சொல்லி தேங்காய் எடுத்துக்க தண்ணியெல்லாம் விடுன்னு சொல்லி என்னுடைய உடல் பொருள் ஆவி உயிர் எல்லாம் உமக்கே கொடுத்தேன் உமக்கே கொடுத்தேன் உமக்கே கொேன்னு தேங்காயை வச்சு நமஸ்காரம் பண்ணணும் மூணு தடவை அதுக்கப்புறம் தான் டீச்சிங்கே ஆரம்பம் இப்போ குரு தான் சிஷின்னு கொடுக்கணும் போகாதே போயிடாதே உன்ன நம்பி நான் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ குரு தான் சிஷியனை கொடுத்துடணும் ஏன் உடல் பொருள் ஆவி ஒன்று உனக்கு கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு ஆசிரமத்தை விட்டு போயிடாதப்பா இப்படி சொல்கின்ற நேரு மாறாக இருக்கு அதனால் முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் என்றும் உமது திருவடியே தாயும் தந்தையும் சுற்றமும் தனமுமாம் என்று எனது உடல் உள்ள எனது உடல் உடலும் உள்ளளவும் புகழ்ந்து ஏத்துவதே கைமாறாக கொள்ளல் வேண்டுமென்பான் திருவடி போற்றி போற்றி என்றும் கூறினான் உமது திருவடியே தாயும் தந்தையும் சுற்றமும் தனமும் தொமேவ மாதா ச பிதா துவேவ தொமேவ பந்துஷ் சகாத்வமேவமேவ வித்யா திரவிணம் தொமேவ சுவேவ சர்வம் மமதேவதேவ அப்படி சொல்லியிருக்கு இன்னொரு அதாவது இன்னொரு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே நமக்கு அம்மா ரொம்ப உயர்ந்தவங்களா சொல்கிறோம் நாம் அம்மா இந்த சரீரத்தை பிறவியை கொடுத்துருக்கா குரு என்ன பண்ணுறாராம்னா பிறவியே இல்லாமல் பண்ணுறாரு யார் உயர்ந்தவங்கண்ணா பிறவியை கொடுத்த தாய் உயர்ந்தவளா பிறவியே இல்லாமல் செய்கின்ற குருநாதர் உயர்ந்தவரான்னா எது புரியுமோ புரிஞ்சுக்கணும் அதனால் தாயை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவராக குருநாதர் சொல்லப்படுகிறார் தாயே குருவாக இருந்துட்டு அது வேறு விஷயம் தாயே குருவாக இருந்துட்டு அது வேறு விஷயம் மதாலசா மாதிரி அப்படியே இருக்கிறது உண்டு மதாலசாலாம் அப்படி தான் போட்டு ஆட்டுற போதே தத்துவ மசி தத்துவ மசி தத்துவ பண்ணி பண்ணி ஒரு ஒருத்தனும் வயதான ஒரு பத்து பதினஞ்சு வயசானவொன்று சமையல் போயிடுவோம் இந்த ராஜா விட்டா பூர்ணம் ஆகிடுச்சவங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் மதாலசான்னு ஒரு பொண்ணை அவர் ராணி அவன் நல்லா வேதாந்தம் படிச்சுவாள் அவன் சாஸ்திர தர்மசாஸ்திரப்படி பெண்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருமணம் பண்ணி கொண்டாள் ஆனால் பிறக்கிற குழந்தையெல்லாம் ஞானியை ஆக்கி ஆரம்பிச்சுட்டே இருந்தான் மூணு ஆள் இப்படி போயிடுது அப்புறம் கஷ்டமாக போயிடுது ராஜாவுக்கு ஒரு பயணியாக ஒரு படியாக வளர்த்தேன் ராஜாங்கத்துக்கு ஆள் வேணுமே தான் அப்புறம் சரின்னு சொல்லி அவனுக்கு நல்ல எப்போ பார்த்தாலும் நீ பராக்கிரமனாக இருக்கிற நிவீரதீன சூரன்லாம் சொல்லி வளர்த்தி விட்டு கடைசியில் அவனும் பெரியவனான பிறகு நான் ஒரு டப்பாக கொடுக்குறேன் இதை வந்து நீ வந்து உனக்கு குழந்த பிறந்து அவன் பட்டத்துக்கு வரும்போது இதை பிடிச்சு படிச்சுப்பார் அப்படின்னு கொடுத்துட்டாலான் அவனை என்ன பண்ணான் அம்மா சொன்ன மாதிரியே அந்த சத்தியத்தை கடைப்பிடித்து கடைசியில் பிரித்துப்படுத்த உடல் நீ மனம் நீ புத்தி நீ அல்ல நித்தியசுத்த புத்த சச்சிதானந்த பிரம்மமாகவே நீ இருக்கிறாய் இதுவே பரம சத்தியம் அப்படின்னு அதில் எழுதி வச்சுருந்தான் அதை படித்தோன்னே அவனும் சாமியார போயிட்டான் இப்படிலாம் கதை சொல்லுவாங்க அது ஒருவேளை தாயே தாயே குருவாக இருந்தால் அப்படி அமையும் லா சொல்லி அவர் நீ இந்த நிஷ்டையிலே இருந்தா தான் எனக்கு அதுதான் கைமாறு அப்படின்னு சொல்கிறார் அதை பற்றி விரிவாக நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஐயனே எனது உள்ளேன் என்று அனந்த ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி பொய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி ஈஷரோ குருராத் மூதவினை வோமவேயிணாமூர் நம ஓம்ஷா் ஹரி ஓ